தத்து சரப்பிரம்மனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆணை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு ஆணையை உள்நாடு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வகுப்பில் பக்தியை பற்றி பார்த்தோம் அடுத்து மேலும் பக்திய பற்றி நம்ம பார்க்கலாம் இறைவனை வாக்கால் சொல்ல முடியாது இறைவன் எப்படிப்பட்டவன் என்று இறைவனையோ பிரம்மத்தையோ வாக்குனால சொல்ல முடியாது ஒரு வஸ்துவை அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம தெரிய வை தெரிவிக்கணும் அறிய வேண்டி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஐந்து உபாயங்கள் சாஸ்திரத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஐந்து உபாயங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது வாக்குனால சொல்லலாம் அப்படிங்கறதே கருத்து அது என்ன ஐந்து உபாயங்கள் அப்படின்னு கேட்டா ஒரு பொருளுக்கு ஒரு பொருள்னால எல்லாத்தையும் குறிக்கும் இறைவனையும் எடுத்துக்கரலாம் பிரம்மத்தையும் எடுத்துக்கரலாம் உலக பொருள்களையும் எடுத்துக்கறலாம் இதுகள்லாம் ஐந்தில் எதாவது ஒன்று இருந்தால் அந்த பொருளை பற்றி நம்ம சொல்லலாம் வாக்குனால் சொல்லலாம் ஜாதி அந்த பொருளுக்கு ஜாதி இருக்கணும் ஏன்னா குணம் என்ன கிரியை சம்பந்தம் இல்லைன்னா ரூடி இப்படி ஐந்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லலாம் ஜாதி குணம் கிரியை சம்பந்தம் ரூடி என்று ஐந்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லலாம் இப்ப ஜாதின்னா என்னான்னு பார்க்கலாம் இது ஒரு பசுன்னு சொல்றோம் இது ஒரு குதிரைன்னு சொல்றோம் இவன் மனிதன் இதெல்லாம் ஜாதிகள் இப்படி சுட்டி காட்டுதல் ஒரு ஜாதின்னு பே ஒரு அர்த்தம் அப்படி பிரம்மத்தை இறைவனை சுட்டி முடியாது ஏனென்றால் அவன் எல்லா வடிவமாகவும் இறைவன் இருக்கிறதுனால அவனை சுட்டி காட்ட முடியாது ஒரு ஜாதி மாதிரி இருந்தால் குறிப்பிட்டு சொல்லிடலாம் இது ஒரு பசு இது ஒரு குதிரை இது ஒரு மழிவன் மனிதன் இவன் இப்படின்னு சொல்லலாம் இப்படி இல்லாததுனால எது இறைவன் அதை வந்து ஜாதினால இறைவனை நம்ம சொல்ல முடியாது இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது அதுக்கடுத்து குணம் குணம் இருந்தாலும் சொல்லலாம் குணம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இனிப்பு புளிப்பு இந்த மாதிரி அறுசுவை இது குணங்கள் தான் அல்லது நீல நிறம் பச்சை நிறம் இதுகள் இதுகளெலாம் குணம் தான் இவை போன்றவைகள்லாம் நிறையா குணங்கள்லாம் இருக்கு இப்படிப்பட்ட குணங்கள்ல இறைவன் இடத்துல இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லை இறைவனிடத்தில் இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லை இந்த அறுசுவை இந்த நிறம் நீளம் பச்சை இந்த மாதிரி நிறங்கள் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இறைவனிடத்தில் இல்லாததுனால இறைவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது ஏன்னு அவன் நிர்குணமானவன் அதனால் குணத்தை கொண்டோ தெரிய முடியாது இறைவனை தெரிய முடியாது என்பது கருத்து ஜாதி குணம் அதுக்கடுத்து கிரியை கிரியைனா செயல்னு அர்த்தம் அதாவது சமைத்தல் ஓதுதல் ஓதுவித்தல் இவைகள்லாம் கிரியைகள் இவை போன்று அளவற்ற செயல்கள் இருக்கின்றன அதனால் இறைவனை தொழிலை கொண்டு அறிய முடியாது இந்த செயலை செஞ்சு இறைவனை அறியலாம் அப்படின் கட்டால் அதுவும் முடியாது ஏன்னா கிரியினால் அறியப்பட முடியாதவன் அப்படிங்கிற கருத்து அதுக்கடுத்த சம்பந்தம் தந்தை மகனுக்கு உள்ள சம்பந்தம் தந்தை மகன் இப்படில்ல சம்பந்தம்லாம் இருக்கு பொருளுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தம் இவை போன்ற சம்பந்தங்கள் அளவற்று இருக்கின்றன உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பந்தம் முதலாளி வேலையால் இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம் நிறைய அளவற்று இருக்கின்றன அப்படி இறைவனை ஒரு சம்பந்தத்தினாலையும் அறிய முடியாது ஏனென்றால் இறைவன் இரண்டு அற்று ஒரே பொருளாக இருக்கிறான் ரெண்டு பொருளாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லி அறிய முடியும் ஒரே பொருளாக இருக்கிறதுனால இறைவனை சம்மந்தத்தினாலையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கடுத்து ரூடின்னு ஒன்று இருக்குது ரூடின்னா பங்கசம் அதாவது தாமரை என்பன ரூடி ஆகும் அதாவது ரூடின்னா தாமரை மலர் இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் தாமரை வந்து தோன்றுறது திருப்பி மறையுது தாமரை தோன்றுறது மறையுது அதே இறைவன் வந்து தோன்றுவதோ மறைவதோ இல்லை அதனால இறைவனை ரூடினாலையும் அறிய முடியாது ரூடீனாலையும் அறிய முடியாது இறைவனை அப்படின்னு சொல்றாரு அப்படி இருந்தாலும் அருவமாயுள்ள இறைவன் அன்பர்கள் வேண்டுகோளின் பேரில் உருவமாகின்றார் என்பது கருத்து அருவமாக இறைவன் இருந்தாலும் அடியார்கள் வாழ் அன்பர்கள் வாழ் உருவமாக வருகின்றார் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அருவனாயினும் அன்பருக்கு வருவன் என்பதும் மாமறை அருவனாயினும் அன்பருக்கு மாமறைகள் சொல்லுமே என்கிறது சசிவன் போதும் அதனால இறைவன் அறுவனா இருந்தாலும் வருவாங்க அடியார்க்காக பக்தர்களை நான்கு பிரிவாக பகவான் கீதையில சொல்லியிருக்கிறார் பக்தர்களை நான்கு வகையாக சொல்லியிருக்கிறார் ஆர்த்தன் சிங்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்று நான்கு அர்த்தன் சிங்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்று நான்கு பிரிவாக பக்தர்கள் இருக்கிறார்கள் என்று பகவான் சொல்லுகிறார் ஆர்த்தன்னா என்ன அர்த்தம் கேட்டா துக்கம் நீங்கும் பொருட்டு இறைவனை வழிபடுபவன் துக்கம் நீங்கும் பொருட்டு இறைவனை வழிபடுபவன் ஆறு ஆர்த்தங்கிறவன் அதுக்கடுத்து சின்னியாசு ஒரு இரண்டாவது தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை வழிபடுபவன் தத்துவம் தத்துவம்னாலே உண்மைன்னு அர்த்தம் தத்துவம் தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம் தத்துவம் தெரியணும்னா உண்மை பொருளை தெரியுதுன்னு அர்த்தம் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை வழிபடுபவன் ஒருத்தர் இருக்கின்றான் அவன் சின்னசு அப்படின்னு பேரு அதெல்லாம் நம்ம பின்னால வேதாந்தத்துல பிரிவா பார்க்கலாம் அதுக்கடுத்து அர்த்தார்த்தின்னு ஒன்று பொருளை அடைய வேண்டும் என்று இறைவனை வழிபடுபவன் பொருள் வேணும்னு சொல்லி இறைவனை வழிபடுபவன் அதெல்லாம் நம்மள மாதிரி ஆளு நிறைய இருக்கா நீ சொல்ல வேண்டியது இதெல்லாம் ஆறு அர்த்தார்த்தி அதுக்கடுத்து ஞானி பயனை விரும்பாமல் தனது கடமை என்று இறைவனை வழிபடுபவன் ஞானி பயனை விரும்புறது இல்லை இறைவனிடத்தில் எந்த பயனையும் விரும்பாம அவனை வழிபடுபவன் அவன் ஞானி இந்த மாதிரி ஆர்த்தன் சின்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்று நான்கு பக்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஞானிதான் மேலானவர் ஞானி மேலானவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சாஸ்திர பிரகாரம் பக்தியை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சோம் ஆராய்ச்சி பண்ணணும் சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் அடுத்து இந்த காலத்தில் பக்தியை பற்றி மக்களிடத்தில் உள்ள கருத்துக்களை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த காலத்தில் மக்களிடத்துல உள்ள பக்தியை பற்றிய கருத்துக்கள் ஒன்று தினந்தோறும் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் பண்ணுவதே பக்தி என்கின்றன ஒரு சிலர் தினந்தோருக்கும் கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்றதே பக்தி என்று என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் அடுத்தது இரண்டு செவ்வாய் வெள்ளி இதுகளெல்லாம் குளிச்சிட்டு கோவிலுக்கு ஆலயத்துக்கு சென்று பூஜை பொருள்கள்லாம் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது இதுவே பக்தின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு குளிச்சுட்டு போய் பூஜை பொருள்கள்லாம் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது பக்தின்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது இது ஒரு கணக்குக்கு வச்சுக்கிறோம் முதல் அதுக்கடுத்து வீடுகளில் பூஜை அறையில் சாமி படத்துக்கு சூடும் பத்தி காட்டி தீப ஆராதனை செய்து சாமி கும்பிடுவதே பக்தி என்பர் ஒரு சிலர் வீடுகளில் பூஜை அறையில் எல்லாருமே சாமி படம் வச்சு சூடம் பத்தி எல்லாம் காமிச்சு தீப சூடம் காட்டுறது தீப ஆராதனை செய்கிறது தான் கும்பிடுவதே பக்தின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வருடந்தோறும் குலதெய்வத்தை வழிபடுதலே பக்தி என்பர் ஒரு சிலர் வருஷம் வருஷம் குலதெய்வத்துல போய் சாமியும் போட்டு வர்றாங்க அத பக்தின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அவரவர்களது வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவனுக்கு வேண்டிக்கொண்ட கொண்ட காணிக்கையை செலுத்துவதே பக்தி என்பர் ஒரு சிலர் எல்லாரும் இந்த காரியம் நடந்துச்சுன்னா உனக்கு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இறைவனிடத்திலையும் எல்லாரும் வேண்டாக அதுக்கு காரியம் நடந்த பிறகு அதை வேண்டுதலை செலுத்துகிறார்கள் அதே பக்தின்னு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் ஆடு சேவல் இவைகள்லாம் பலியிடுகிறார்கள் ஒரு சிலர் முடிகாணிக்கையை செலுத்துகிறார்கள் ஒரு சிலர் பொங்கல் வைக்கிறார்கள் ஒரு சிலர் காது குத்துகிறார்கள் ஒரு சிலர் அக்னி செட்டி எடுக்கிறார்கள் ஒரு சிலர் பால் காவிடி எடுக்கிறார்கள் ஒரு சிலர் அழகு குத்துகிறார்கள் அழகு குத்துகிறார்கள் அந்தந்த புண்ணிய தளத்தில் உள்ள இறைவனுக்கு ஏற்ற காணிக்கையை செலுத்துகின்றனர் ஒரு சிலர் அந்தந்த புண்ணிய தலத்தில அந்தந்த இடத்துல அந்தந்த தெய்வத்துக்கு ஒரு சில காணிக்கைகள் இருக்கின்றன அதை செலுத்துகின்றனர் ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லுகின்றனர் எல்லாவற்றையும் அவரவர்கள் பக்குவத்தை பொறுத்து பக்தியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் அவரவர்களுக்கு மனநிலைக்கு ஏற்றாற் போல இது பக்தியாக அவங்க எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதுக்கடுத்து இந்த ஹோமம் யாகம் செய்வதே பக்தி என்கின்றனர் ஒரு சிலர் இந்த வீட்டில் யாகம் வளர்க்கறது ஹோமம் வளர்க்கறதெல்லாம் பக்தினு சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் அன்னதானம் செய்பவர்களை பக்திமான் என்கின்றனர் ஒரு சிலர் ஒருத்தர் அன்னதானம் பண்றாங்கன்னு வச்சுக்கிருவான் அவர் பெரிய பக்திமான் அப்படிங்கிற ஒரு சிலர் சொல்றாரு தினந்தோறும் இறைவனை நினைத்து நெற்றியில் உபூதி தரிப்பதை பக்தி என்கின்றன ஒரு சிலர் நிறைய பேர் உபூதி பூசறதவே பக்தி அப்படிங்கிறார் இவர் பக்தியில் இருக்கிறார் உபூதி பூசிருக்கார் இல்லை அதனால பக்தியில இருக்கிறார் அப்படின்லாம் சொல்ற உலகத்தார்கள் சிவ சின்னங்களை அணி அணிவதுவே பக்தி என்பர் ஒரு சிலர் சிவச்சின்னங்கள் உபதி பூசிறது இந்த மாதிரி இதுகள்லாம் அணை அணிகிறத பக்தின்னு ஒரு சிலர் சொல்கிறார்கள் அதுக்கடுத்து காவி உடை மஞ்ச உடை இவைகள்லாம் அணிவதுவே பக்தி என்பார் ஒரு சிலர் காவியற்றிருந்தா போதும் பக்தி மான்ங்கிறார் மஞ்சள் உடல் கற்றினாலும் பக்தி மான்னு சொல்ற உலகத்தார்கள் சொல்லுகிறார்கள் தீர்த்த யாத்திரை செல்வதையே பக்தி என்பர் ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை போவதுவே பக்தின்னு சொல்றார் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதே பக்தி என்பர் ஒரு சிலர் புண்ணிய தலங்களுக்குலாம் சென்று வருவதுவே பக்தின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க புண்ணியத்தலங்கள் ஒரு சிலர் தான் பார்க்கலாம் புண்ணிய ஸ்தலங்கள் ஸ்தலம்னா இருப்பிடம் அர்த்தம் காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் கேதார்நாத் அமர்நாத் ரிஷிகேஷ் கைலாயம் மானசுரரேவர் ஏரி சிதம்பரம் காலகத்தி திருவண்ணாமலை திரு ஆணைக்காவல் காஞ்சிபுரம் பழனி திருச்செந்தூர் மதுரை இன்னும் அளவற்ற திருத்தலங்கள் பூமியில் இருக்கின்றன பாரதபூமியில் இன்னும் அளவற்ற திருத்தனங்கள் புண்ணியத்தலங்கள் இருக்கின்றன இங்க போய் வருவதே ஒரு பக்தின்னு சொல்றார்கள் கிரிவலம் சுத்தி வருவதையே பக்தி என்பர் ஒரு சிலர் கோயில் இருக்குன்னா அதுக்கு கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு பக்தின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஒரு காரியம் செய்யும்போது இறைவனை வழிபடும் வழிபட்டு காரியத்தில் ஈடுபடுவதையே பக்தி என்பர் ஒரு சிலர் ஒரு காரியம் செய்யும்போது முதல்ல இறைவனை வழிபட்டு அந்த காரியம் செய்ய ஆரம்பிக்கிறத பக்தின்னு சொல்றேன் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு கரக பிரவேசம்னு வாஸ்துன்னு ஒன்று வாஸ்து பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த காரியத்தை வீடு கட்டுறங்கிற காரியத்தை செய்யறோம் இதுவே பக்தின்னு சொல்றாங்க காரியம் ஆரம்பிக்கும் போதும் அந்த சாமியை கும்பிடுகிறார்கள் காரியம் நிறைவேற்ற பிறகும் அந்த சாமியை கும்பிடுகிறார்கள் வீடு ஆரம்பிக்கும் போது வாஸ்து பண்ணி சாமியும் வீடு ஆரம்பிக்கிறார்கள் வீடு நிறைவு பெற்ற பிறகு அதுக்கும் சாமியும் போட்டு கிரக பிரவேசம் பண்ணுகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்தின்னு ஒரு இருக்கு அத ஒரு சிலர் பக்தின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் விரதங்களை கடைபிடிப்பதே பக்தி என்பர் ஒரு சிலர் அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இதுகள்ல வந்து காரியம் காரியத்தை கடைபிடிக்கிறதுக்குத்தான் பக்தின்னு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் திருவிழா காலங்களில் கோவிலுக்கு சென்று காணிக்கையை செலுத்துவதும் தேர் வடம்பு இழுப்பதும் பக்தி என்பர் ஒரு சிலர் திருவிழா நடக்குது அதில் வந்து அந்தந்த கோவிலுக்கு என்னென்ன காணிக்கையோ அதை செய்துட்டு அந்த கோயிலில் தேரை பிடிச்சி இழுத்து வர்றத அது ஒரு புண்ணியம் அது ஒரு பக்தி அப்படின்னு ஒரு சொல்லுகிறார்கள் கும்பாபிஷேகம் நடைபெறும் கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொள்வதே பக்தி என்பர் ஒரு சிலர் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதே பக்தின்னு சொல்லுகிறார்கள் கும்பாபிஷேகன் தீர்த்தன் தலையில் பெற்றுக் கொள்வதே புண்ணியம் என்பர் ஒரு அந்த தீர்த்த தலையில விழுணனுங்கிறதுக்காகவே கும்பாபிஷேகத்துக்கு போகிறது இப்படின்னு அது ஒரு பக்தி இறைவனது அடியாருக்கு அன்னம் படைப்பதும் தொண்டு செய்வதுமே இறைவனுக்கு செய்யும் பக்தி என்பர் ஒரு இறைவனு அடியாருக்கு அன்னம் படைக்கிறது தொண்டு செய்கிறதெல்லாம் இறைவனுக்கு செய்யும் பக்தி என்பவர் ஒரு சிலர் இப்போ பாத பக்தர்கள் அவர்களுக்கு அன்னம் படைக்கிறது அவர்களுக்கு தொண்டு செய்கிறது அவளுக்கு இருப்பிடம் கொடுக்கறது இதுகெல்லாம் வந்து பக்தின்னு சொல்லுகிறார்கள் அவரவர் கர்மாக்களை அவரவர்களுடைய டியூட்டியை கடமைகளை தினந்தோற ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாமி கும்பிடுகின்றனர் வேலை ஆரம்பிக்கும் போது யாராக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறாரே முடிக்கும்போது சாமி கும்பிடுகிறார்கள் அதனையே பக்தி என்பர் ஒரு சிலர் சிவராத்திரியில் சிவனை வழிபடுதலே பக்தி என்பர் ஒரு சிலர் சிவராத்திரியில் சிவனை வழிபடுவதே பக்தி என்பர் ஒரு சிலர் நவராத்திரியில் பராசக்தியை வழிபடுதலே பக்தி என்பர் ஒரு சிலர் நவராத்திரியில பராசக்தியை தேவியை வழிபடுதலே பக்தி அப்படிங்கிறார் ஒரு சிலர் வைகுண்ட ஏகாதசி என்று நாராயணனை வழிபடுதலே பக்தி என்பர் ஒரு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் தண்ணீர் நீர்மர் வழங்குதல் புண்ணியமமமும் பக்தியும் என்பர் ஒரு சிலர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் தண்ணீர் உடுக்குது நீர்மோர் இதெல்லாம் கொடுக்கறதே புண்ணியம் அதுதான் பக்தின்னு சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி செல்வதையே மிக சிறந்த பக்தி என்பர் ஒரு சிலர் ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டி செல்வதுவே சிறந்த பக்து சொல்லுகிறார்கள் ஐயப்ப பக்தர்களது குருசுவாமியே சிறந்த பக்தி என்பர் ஒரு சிலர் ஐயப்ப பக்தர்களது குருசுவாமி இருக்காரே அவரது சிறந்த பக்தன் என்பர் ஒரு சிலர் ஐயப்பன் பழனி இன்னும் அநேக திருத்தலங்களுக்கு பாத யாத்திரை செல்வதே பக்தி என்பர் ஒரு சிலர் இப்படியெல்லாம் இப்போ உலகத்தில் பக்தின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் அளவற்ற பக்திகள்லாம் இருக்கின்றன உலக மக்களிடத்திலேயே கருத்துக்கள் இருக்கின்றன அப்ப இருந்தாலும் மக்கள் அவரவரது மனத்திற்கு ஏற்றாற் போல பக்தி பற்றி சொல்லுகிறார்கள் அவகவுக மனசுக்கு என்ன தோணுதோ அதத்தே பக்தி என்று சொல்லுகிறார்கள் பக்தி பண்ணுகிறார்கள் அவரவரது அவரவரது மனோநிலைக்கு அந்தந்த பக்தி சரித்தான் அவரவரது மனோநிலைக்கு அந்தந்த பக்தி சரித்தன் அவங்களுக்கு மனசுக்கு எது எது பக்தின்னு தெரி தெரிகிறதோ அதை இதே அவர்கள் செய்கிறார்கள் அதது சரித்தன் அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு கூடாது இப்படி உலகத்தில் நம்ம பக்தியை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அடுத்து பக்தியை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம் இறைவனது நாமத்தை வாக்கினால் சொல்லுவது பக்தியாகும் இறைவனது நாமத்தை வாக்கினால் சொல்லுவது இறைவனது நாமத்தை மனதால் நினைப்பதும் பக்தியாகும் இறைவனது நாமத்தை யாராருக்கு எந்த நாமத்தில் ஒருத்தருக்கு சிவாய நமக ஒருத்தர் நமச்சிவாய ஒருத்தருக்கு ஓம் ந சரவண பவாய நமக ஒரு சிலர் ஓம் நமோ நாராயணாய நமக இப்படி எல்லா நாமங்கள் இறைவனுடைய நாமங்கள் இறைவன் நிறையா இருக்கின்றன அதில் எந்த நாமத்தை எந்த தெய்வத்தை மனதிற்கு அவரவருக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை அவங்க ஜபம் பண்ணணும் அது வாக்கு நாளை சொல்றது மனதனால் நினைக்கிறது இறைவனது உருவத்தை மனதால் நினைப்பதும் பக்தியாகும் இறைவனது உருவத்தை மனதால் நினைப்பதும் பக்திய இறைவனது புகழை பாடுவதும் பக்தியாகும் இறைவனது புகழை பாடுவதும் பக்தியாகும் இறைவனது அவதாரத்தின் மகிமையை பற்றி சொல்லுவதும் கேட்பதும் படிப்பதும் பக்தியாகும் இறைவனுடைய அவதாரத்தை மகிமையை பற்றி சொல்லுவதும் கேட்பதும் படிப்பதெல்லாம் பக்திதான் இராமாயண மகாபாரதத்தை கேட்பதும் படிப்பதும் பக்தி தான் பாகவதம் படிப்பதும் பக்தி தான் பாகவதத்தை கேட்பதும் பக்தி தான் புராணங்களை கேட்பதும் படிப்பதும் பக்தி தான் புராணங்களை கேட்பதும் படிப்பதும் பக்தி தான் இறைவனது நாமத்தை சொல்லி பஜனை பண்ணுவதும் பக்தி தான் இறைவனது நாமத்தை சொல்லி பக்தி பண்ணுவதும் பஜனை பண்ணுவதும் பக்தி தான் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே இப்படியெல்லாம் பஜனை பண்ணலாம் இந்த பஜனை பண்ணுறதும் பக்தி தான் முருகன் சிவன் திருமால் சக்தி சூரியன் இப்படி சட்சமயம்னு சொல்லுவாங்க ஆறு தெய்வங்கள் கணபதி முருகன் சிவன் திருமால் நாராயணன் சக்தி அதுக்கடுத்து சூரியன் என்று முதலிய தெய்வங்களை வழிபடுவதே பக்தி என்பர் மேலோர் மேலோர் அதத்தையும் சொல்றாங்க சாஸ்திரம் அதத்தையும் சொல்லுகிறது இறைவனது உருவத்தையோ நாமத்தையோ மனதால் நினைத்து வாக்கால் நாமத்தை சொல்லியும் உடம்பால் விழுந்து வணங்குவதும் பக்தியாகும் இறைவனது உருவத்தையோ நாமத்தையோ மனதால் நினைத்து வாக்கால் நாமத்தை சொல்லியும் உடம்பால் விழுந்து வணங்குவதும் பக்தியாகும் இதெல்லாம் பக்தியை சுருக்கமாக சொல்லியிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லப்பட்ட இந்த பக்தியானது பலனை எதிர்பாராமல் செய்யப்படுமாயின் அதுவே மிக சிறந்த பக்தியாகும் பலனை எதிர்பார்க்காம பக்தி பண்ணுனா அதுக்கு தே மிக சிறந்த பக்தி அப்படின்னு சொல்கிறார் அதை தேஷ்காமி பக்தி என்பர் மேலோர் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் மேலும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு சில கருத்துக்களை மக்களுக்கு ஒரு சந்தேகம் எந்த கடவுளுக்கு சக்தி அதிகம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது எந்த கடவுளுக்கு சக்தி அதிகம் எந்த கடவுளை வழிபட வேண்டும் எப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கிறது அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு உதாரணமாக இப்போ அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் இவுகளெலாம் இருக்கிறாங்க இவுகளெலாம் பதவிக்கூடக்கூட சக்தி அதிகரிக்கிறது பதவி கூட கூட சக்தி அதிகமாக இருக்கிறது அது எப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான் முதல்ல தலையாரிக்கு ஒரு பவர் இருக்குது அதுக்கடுத்து கிராம அதிகாரிக்கும் ஒரு பவர் இருக்குது ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பவர் அதுக்கு பிறகு தாசில்தாருக்கு பவர் இருக்குது அதுக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களும் பவர் கூட்டிக்கிட்டு போகுது அதுக்கடுத்து போலீஸு எஸ்ஐஇ சர்க்கிளு டிஎஸ்பி எஸ்பி ஜட்ஜு இப்படியெல்லாம் பவர் இருக்குது அதுக்கடுத்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியார் இருக்கிறார் அவருக்கு பவர் கூடுதல் அதை காட்டிலும் பவர் அமைச்சர்கள் பவர் முதல் மந்திரி அதை காட்டிலையும் பவர் பிரதம மந்திரி அதை காட்டிலும் பவர் ஜனாதிபதி இப்படி எல்லாம் நம்ம பதவி கூட கூட எப்படி பவர் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம உலகத்தில் கண்கூடாக பார்க்குறோம் அதைப்போல் ஒரு உதாரணத்துக்காக சொன்னால் மேலும் அதைப்போல் இப்போ நம்ம சாமி வம்பட்றோம் முதல்ல கர்ப்பசாமி காவல் தெய்வம் கர்ப்பசாமி இருக்குது முனியாண்டி இருக்குது இதுகெல்லாம் காவல் தெய்வங்கள் முதல்ல முதல் அதுக்குத்தான் பவர் கோயிலில் போகிறோம்னா முதல்ல கர்ப்பசாமியெல்லாம் கும்பிட்டு தான் அப்புறத்தையும் உள்ளே போகணும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் கருப்பசாமிக்கு பழி இட்டுதான் அடுத்து உள்ளே போகிறாங்க சாமியை கும்பிட போகிறோம் அப்படியெல்லாம் இருக்கு இப்போ பவர் யாருக்கு முதல் கர்ப்பசாமி முனியாண்டி இப்படியெல்லாம் இருக்கு அதுக்கு அதுக்கு அடுத்தார் போல் அவரவர் குலதெய்வம் தான் பவர் இருக்குது அதுக்கு மேலே அவ்வகவு குல தெய்வத்துக்கு பவர் இருக்கு அதுக்கடுத்து அவ்வகவு ஊர்தெய்வம்னு ஒன்று இருக்கு ஊர் தெய்வம்னா பொது தெய்வம் ஊரில் ஒன்று தெய்வங்கள் இருக்கின்றன ஊர்தெய்வம் அதுக்கடுத்து நவக்கிரகங்கள் இருக்கின்றன ஒம்பது திருத்தலத்தில் ஒம்பது கிரகங்கள் நவக்கிரகங்கள் தலங்கள்லாம் இருக்கின்றன அது எல்லாத்துக்கும் தெரியும் பிரசித்தமாக தெரியும் என்ன கேட்டால் அங்கே தானே போகிறாங்க எல்லாரும் தோஷம்னு ஒன்று பரிகாரம் சொல்கிறார் சோதிடர் நேர நவக்கிரகத்துக்கு அந்தந்த க தலத்துக்கு போனால் அந்தந்த இது இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் போறார் நவக்கிரகங்களுக்கு பவர் கூடுதல் அதுக்கு மேல இந்த ஆறு தெ தெவங்கள் பார்த்தமே கணபதி முருகன் சக்தி திருமால் சூரியன் சிவன் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் ஆறு தெய்வங்கள் பவர் கூடுதல் சக்தி கூடுதல் அதை பவர் கூடுதல் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இன்று மும்மூர்த்திகள்லாம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தவர்களும் பவர் பவர் கூடிக்கிட்டே வருது எப்படி தலையாரியிலேருந்து ஒவ்வொருத்தவர்களுக்கு ஜனாதிபதி வரைக்கும் சக்தி கூடிச்சோ அதே போல க இருந்து காவல் தெய்வத்தில் இருந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் வரைக்கும் சக்தி கூடிக்கொண்டே வருகின்றன எப்படி அரசாங்க பதவியில் உள்ள அதிகாரிகளிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ பவர் இருக்கிறதோ அந்த அதிகாரிகளிடம் சென்று நாம் காரியத்தை சாதித்து வருகின்றோம் எந்த அதிகாரிகிட்ட போனாலும் இந்த காரியத்துக்கு நம்ம காரியம் முடியும்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட போய் அந்த காரியத்தை முடித்து வருகின்றோம் உலகத்தில் பெரிய காரியங்களை பெரிய அதிகாரியிடம் சென்று காரியத்தை சாதித்து வர முடியும் பெரிய காரியம்னு பெரிய அதிகாரிகிட்டே தான் போகணும் அவரவருக்கு சாமர்த்தியம் உள்ள அமைச்சர்களிடமோ சென்று மக்கள் காரியங்களை சாதித்து வருகின்றனர் அவங்க காரியத்தை சாதித்து வருகிறார்கள் எல்லாம் உலகத்தில் பிரசித்த நம்ம சொல்ல வேண்டியதில் விளக்கம் அதே போல காவல் தெய்வம் குல தெய்வம் ஊர்த்தெய்வம் நவக்கரகங்கள் கணபதி முருகன் சக்தி திருமால் சூரியன் சிவன் இப்படியே மேலே போகுது முதலிய தெய்வங்களை வழிபட்டு மனிதர்கள் அவரவர் காரியங்களை சாதிக்கின்றனர் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை இந்த மாதிரி காவல் தெய்வம் குல தெய்வம் ஊர்தெய்வம் நவக்கரகங்கள் இந்த ஆறு தெய்வங்கள் மும்மூர்த்திகள் இவர்கள்லாம் வழிபட்டு மனிதர்கள் அவரவர் காரியங்களை சாதிக்கின்றனர் சிறு தெய்வங்களை வழிபட்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது சிறு தெய்வங்களை வழிபட்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உதாரணமாக சிறு தெய்வங்களை வழி வரணும்னு வச்சுக்கிடுவோம் அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பயம் போகுது நோயெல்லாம் நீங்குது பகைவருட் பிரச்சனையெல்லாம் நீங்குது சத்துரு சமகாரம் ஆகுது இப்படியெல்லாம் இருக்குது இது சிறு தெய்வங்கள் வழிபாட்டினால இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்றன நம்மகிட்ட இருக்க பயம் போகுது நோய் நீங்குது வறுமை நீங்குது பகைவர்களெலாம் பிரச்சனை தேருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிறு தெய்வத்தை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கிது அதுக்கு அடுத்து இந்த ஆறு தெய்வங்கள் வழிபடுறதுனால என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இதனால் நமக்கு பயம் போகுது நோய் நீங்குது பிரச்சனை தீங்கிறது கல்வி செல்வம் தைரியம் வைராகியம் ஞானம் சித்துக்கள் மோட்சம் அட்டமா சித்துக்கள் இதுகள்லாம் கிடைக்குது ஆறு தெய்வத்தை வழிபடுறதுனால இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு பயம்லாம் போகுது நோய் நீங்குது பிரச்சனை தேர்றது கல்வி நமக்கு கல்வி பிரகாசமாகுது செல்வம் கிடைக்குது தைரியம் வைராகியம் ஞானம் சித்துக்கள் அஷ்டமா சித்துக்கள்லாம் சொல்லுவாங்க இது இவைகள்லாம் மோட்சம் பிறவானிலை இவைகள்லாம் அந்த ஆறு தெய்வத்தை வழிபடுறதுனால கிடைக்கிறது அதனால் எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று அவரவர் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டியது எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி அவங்க முடிவு அந்தந்த அவள் அவால் முடிவு எடுத்துக்கிற வேண்டியது எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த பலனை அடையலாம் நவக்கிரகங்களில் எந்த தேவதையை வழிபட்டால் அந்த பலனை அடையலாம் என்பது கருத்து எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த நவக்கரகத்தை வழிபட்டால் அந்தந்த பலனை அடையலாம் அப்படிங்கிறது கருத்து அது தெரியும் ஜோதிடர் சொல்றதை போல ஜோதிடர்கிட்ட போய் கேட்டால் சொல்லிடுவார் கரெக்டாக சொல்லுவார் எந்த நவக்கரகத்துக்கு போனால் எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார் அதனால் அவாள் அவள் பிரியம் பிரதமந்திரிட்டேயே போனோம்னா பெரிய காரியம் நடக்கும் கிராம அதிகாரிகிட்ட போனோம்னா சின்ன காரியம் நடக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதியே நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் போனோம்னா ஒரு காரியம் நடக்கும் பெரிய காரியம் நடக்கும் கிராம அதிகாரிகிட்ட போனோம்னா காரியம் நடக்கும் சின்ன காரியம் நடக்கும் அதே போல சிவனை வழிபட்டால் சித்துக்கள் ஞானம் வைராகியம் மோட்சம் இவைகள்லாம் கிடைக்கும் சிவனை வழிபட்டால் இவைகள்லாம் கிடைக்கும் என்னது சித்துக்கள் ஞானம் வைராகியம் மோட்சம் இவைகள்லாம் நமக்கு ஆரோக்கியம் எல்லாமே சிவனை வழிபடுறதுனால கிடைக்கும் சிறு தெய்வ வழிபாட்டால் சில சிறு சிறு பலன்கள் கிடைக்கும் சிறு சிறு பலன்கள் கிடைக்கும் சிறு தெய்வ வழிபாட்டினால சின்ன சின்ன பலன்கள் கிடைக்கும் என்பது கருத்து மேலும் இதனுடைய கொஞ்சம் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றோம் திருச்சிற்றம்புலாம் அடியேனையாள அருள்மேண்ணி சாட்டி படிமீது வந்த பரனே கொடிய நேரவில் இங்கனே வீடழித்த கண்ணா கடைப்போக தந்தையாயானும் சார்கதியங்காவானும் அந்த மிளா என்பன் நமக்கீவானும் எந்த அருள் கோணாகுவானும் குரு